வெளிச்சமாக இருக்கிற்குள்ள ஒரு குத்துவளக்கை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவரை சொல்லி இருக்கின்றார் அந்த குத்து இப்போது காணப்படுகிற திருச்சனை என்று வாசிக்கலாம் சபையானது ஏகமாக விசுவாசமாக ஒன்றாக அடிப்பு வேலையாக இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகொண்டார் அதனால்தான் ஆவியான பல காரியங்களிலும் உபத்தரவுகளிலும் பலவிதமான சோதனை கூட வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேத்திரம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ரச்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஞானஸ்தானம் பெற்று பரசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டு கற்பனைகளை கைகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற மனநிறைவு இருந்த போதிலும் பலவிதமான பாடுகளும் வருத்தங்களும் சோதன வாழ்க்கையில் ஏன் ஏற்பட வேண்டும் என்ற கேள்விகள் நம்மிடத்தில் அநீகருக்கு உண்டாகி கொண்டிருக்கின்றது வாசிக்கலாம் அப்போது நடவடிக்கை அதிகாரம் முழுதா மாறியதாம் ஈசருடைய மனதை தடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும்படி அவர்களுக்கு பற்றி சொல்லி நாம் அநேக உபத்தரவு வழியாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று அப்போ செலவு சபையை சந்தித்து அவர்களை பயப்படுத்தி கடந்து போகும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி கடந்து போயிருக்கிறார் என்று தெரிவிதன் சொல்லுகின்றனர் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் கடன் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அப்போ செலவத்தில் எப்படி இந்த உபோத்தரவானது நம்மை சுத்திகரித்து அமிர்தமாக சுத்தமான பொண்ணாக மாற்றுகிறது என்று சொல்லி ஏழுகின்றார் அறிவார் அவரின் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி பத்துனாகி ஏழு சொல்லுகின்றார் ஏன் என்ற சோதனை செய்யுமா நம்ம மாற்றுவதற்காக பொன்னாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த குத்துகளுக்கு பொன்னாக பொன் தகடினால் அடிப்பு வேலையான செய்து பண்டுகளும் கிளைகளும் ஏகமாக இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருக்கின்றபடி திருச்சிரி நாங்கள் எல்லாம் இணைந்து எந்தென்னைக்கு ஒருபோதும் பிரிந்துவிடாதபடி சபையாகவே வாழ வேண்டும் என்பதற்காக இப்படி சில ஒழுங்குகளை ஆண்கள் செய்திருக்கிறார் என்று பரிசுத்தல் வேக நமக்கு பிடிப்படுத்திக்கிற புத்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது சமத்து வாசிக்கின்ற ஆண்டவர் கடைசி நாட்களிலே இப்படி தம்முடைய மக்களை சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் என்று கருத்து இருக்கும்படி காணிக்கை செலுத்தும் அவர்களை பொண்ணை போல வெள்ளியை போலும் புடமிடுவார் என்று சொல்லி திருக்க தரிசையை கொண்ட ஆண்டு வருதமாக சொல்லி வைத்திருக்கின்றார் உலகத்தாராக இருக்க வேண்டும் கிடையாது ஒழுங்காக கோயிலுக்கு போகின்றார்கள் உலகத்தை மறுத்து விட்டார்கள் இன்னும் பாடுகள் நீங்க வெளியேறி திரிப்பதன் சொல்லுகிற நம்முடைய காவல்களை கேட்கின்றது ஏன் அந்த பாடு தெரியுமா நம்ம பொண்ணை போலும் வெளியே போலும் புடமிட்டுக் கொண்டிருக்கின்றாரா நம் கருத்தனுடையவளாக இருக்க வேண்டும் என்பதற்காக கருத்துரை விட்டு வரும்போது விலகிவிடாது இருக்க வேண்டும் என்பதற்காக குத்தமான காணிக்கைகளை நமது கடத்தினாலே செலுத்த வேண்டும் என்பதற்காக பொண்ணை போலும் வெளியே போலும் புடம்படுவார் எழுதியிருக்கின்றால் அந்த குத்து வழக்கு தகட்டினாலும் பொன் தகட்டினாலும் செய்யப்பட வேண்டும் அது ஏகமாக செய்திருக்க தண்டும் கிளைகளும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்று இங்கே மோசைக்கு கட்டளை கொடுத்ததாக வேலைவாய்க்கு சொல்லுகின்றது யாத்திராகும் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது மறுபடியும் வாசிக்கலாம் பசுமதி நாள் ஒரு குத்து வழக்கை உண்டாக்குவாயாக அது பொன்னினால் அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும் எல்லாமே பொன்னினால் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது தண்டை இயேசு கிறிஸ்து என்று பலர் சொல்லுவார்கள் இங்கு ஏசு கிறிஸ்து தேர்தல் சொல்லும் போது அது சபை என்று சொல்லி சொல்லப்படும் வெளிப்படுத்தலாக ஒன்றாம் அதிகாரம் இருபது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது வரதரத்தில் ரகசியத்தையும் ஏழு பொன் குட்டு விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது வித மாதிரி கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவம் எழுது இந் வலநிலத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் கொத்து விளக்குகளின் ரகசியத்தையும் தூதர்களாக என்று சொல்லி இங்கே ஆண்டு ஒரு சிமலாக நாம் வாசிக்கின்றோம் அதுபோல வெளிப்படுத்தலாகவும் இரண்டாம் அதிகார முதலாவதோ சனத்தையும் வாசிக்கலாம் சபையில் தூவனுக்கு எழுத வேண்டியது என்ன மண்ணில் ஏழு நட்சத்திரங்களை தமது வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு பொன் குத்துகளுக்கு மத்தியில் லாதி கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுவதாவது என்று எழுதியிருக்கின்றபடி நாள் இந்த குத்துகளுக்கு சபைகள் என்று சொல்லியிருக்கின்றபடியால் சபையானது மிதமாக விசுவாசிகளும் விசுவாசிகளும் துயரைய மனிதர்களும் ஊழியர்களும் இணைந்ததுதான் சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக தலைமை அப்போ சிலை குறிப்பிடுகின்றது அவர்களோடு கூட இணைந்தவர்கள் தான் சபை என்று அவர்களும் தமிழோடு கூட இணைந்தவர்களும் குட்டு வழக்காக வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக உலகத்திற்கு பிரகாசிக்க வேண்டும் என்பது பேரனுடைய சித்தம் என்று சொல்லி இந்த வேலை வாக்கை நமக்கு விதமாக படிப்புகின்றது அதை நாலு கிளைகளும் தண்டும் ஒன்றாகவே இணைந்திருக்க வேண்டும் அது ரெண்டுமே பசம்பம் தகர்த்தால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் ரெண்டு விதமாக சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமானதாக பொண்ணாக மாறியிருக்க வேண்டும் அப்படி செய்யப்பட்டு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி வாக்கியம் சொல்கிற என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது அதனால கிளைகள் விசுவாசிகளை குறிப்பிடுகின்றது ஒரே காலைக்கு ஒன்றியமான ஒன்னாம் மூன்றாவது சேர்த்து வாசிக்கின்ற பொழுது உங்களும் எங்களோடு ஐக்கியமளி நாங்கள் கண்டும்ும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் இதாவோடும் அவருக்குமாரண உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லி அப்போ நாங்கள் வாங்க சொல்லுகின்றார் உங்களுடைய ஐக்கியம் எங்களோட இருக்க வேண்டும் உங்க வெளியில் இருந்தவர்கள் எப்படி சொல்ல மாட்டார் எங்காவது போங்க இங்கேயும் வாங்கி சொல்லுவார்கள் நாம் அப்படியில் மக்களை இங்கே வர வேண்டும் என்று சொல்வதை பலர் தத்திதமாக எண்ணுகின்றார்கள் காரணம் நாம் தேர்தல் ஒரு இருக்கின்றபடி நான் இப்படி சொல்லுகின்றோம் வாசிக்க இவரிசுகள் என்ற நிறுவம் இரண்டாவது ஆறு வருஷம் நீங்கள் அந்நீரும் பரவேசலுமா இராமல் பரிசுத்தவாங்கோடு ஒரே நகரத்தாரும் வீட்டாருமாயிருந்து அப்போ திருக்கு தரிசுகள் எங்களுடைய அசுபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமா இருக்கிறீர்கள் அதற்கு இயேசுதா மூலைக்கல்லா இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கருத்தருக்குழு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர்கள் நீங்களும் ஒழுங்குகள் புதிய விதமாக எழுதுகின்றார் தேவனோடு கூட இணைந்து குறிப்பிடுகின்றது அதனால இங்கு எண்ணாக புத்தகம் எட்டாம் மணி காலம் மூன்று நான்கு வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அதற்கு ஒரு பாவம் இருந்தது என்று சொல்லி மோசம் வாசிக்கலாம் அதன் பாத முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வழியாக செய்யப்பட்டிருந்ததுக்கு அடியறி ஒரு அகலமான ஒரு பகுதி இருக்கும் அதை பாதம் இருக்கின்றது அதற்கு மேலே ஒரு தண்டம் அந்த தண்டு குத்து தண்டு அது சுற்றியின் கிளைகள் இருக்கின்றது அதை தான் தேவனுடைய மக்கள் என்று சொல்லி வேதம் அந்த எடிகிறது வெளிச்சம் கொடுக்கலாம் அந்த கிளைகள் தான் இருந்து அவர்களை ஐக்கிய முனமாக வேண்டும் என்று நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிற உங்களுக்கு அறிவிக்கிறோம் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி எழுதுகிறோம் ஒரு திட்டமாக இருக்கின்றபடி நான் திருச்சபை என்று எல்லாரும் கூட ஆராதிக்கின்ற ஒரு கூட்டத்தை போலவரும் இது ஒரு கூட்டம் என்று சொல்லி யாரு எண்ணிவிடாதபடி புதிய ஏற்பாடுகள் எழுப்ப தெய்வீக ரகசியங்கள் அடக்கிய ஒரு தெய்வீக வெளிப்படுத்தலாக இருக்கின்றபடினாலே இணைக்கப்பட்டிருக்கின்றோடு மனிதனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து நம் வெளிச்சம் இருக்கும் கூடியவராகவே காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் கூடுகிறார் என்பதை உணவு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் இருபத்தி நாலாம் அதிகாரம் வேண்டும் மூன்று வசனத்தை ஒரு வாசிக்கலாம் முதல் விடியற்காலம் வரைக்கும் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேலைவாய்க்கும் சொல்லுகின்ற எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நாள் எரிந்துவிட்டு நேர் எரிந்துவிட்டு அணைந்து வருவதற்காக இல்லை அக்காலம் முழுமையும் வெளிச்சம் கொடுக்க முடியாத சாயங்காலம் முதல் விடியற் காலம் வரைக்கும் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த குத்துவழக்கை தேவர் உண்டாக்கி வைத்திருந்தார் என்று வேலைவாய்க்கு வெளிச்சங்களுக்கு கூடியவர்களாக சொல்லும்பொழுது மத்தியம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு முதல் பதினாறு வரை உள்ள அஸ்தங்களை வாசிக்கின்ற பொழுது பின்பற்றி வந்த மக்களை பார்த்தவர் மேல் வைப்பார்கள் வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லுகின்ற வெளிச்சம் கொடுக்கும் முடியாக பிர வெளி பிரகாசிக்க இருக்கிற வெளிச்சம் எடுப்பது என்று சொன்னால் ஐற்றி பிடித்து அல்ல இந்துக்கள் எல்லாம் அப்படி கருசர்கள் வெளிச்சமாக இருக்கிறார் என்பதை அறிந்து அவர்கள் விளக்கு தெரிவிப்பது என்று சொல்லி ஆயிரம் விளக்குகளை குறைத்து வைத்து பூஜில நடத்துற காற்றழுத்த பாதையில் அடைந்து போய்விடுகின்றது அப்படியெல்லாம் அதாவது காணப்படுகின்றவைகளை மாற்றம் கண்டுபிடித்து ஆராய்ச்சி காணப்படாத இந்த மெய்பொருளை அறிந்து கொள்ள முடியாதபடி என்ற கண்களாக கொள்ளாக்கி இருக்கிற நாட்களிலே தேவன் திருச்சபை அனுப்பி நமக்கு இந்த தெய்வீகரை வெளிப்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றபடிதான் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் இந்த வெளிச்சத்தை மரக்காலினால் முடிவிக்காதபடிக்கு விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும் அப்படினா விளக்கு தண்டோடுதான் இணைந்திருக்க வேண்டும் தானாகவே செயல்படக்கூடாது என்று சொல்லி சொல்லுகின்றது விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அந்த வீட்டில் அவலருக்கு வெளிச்சம் எடுக்கும் மனுஷரு நற்கிரிகளை கண்டு பல்லவத்தில் இருக்கிறவங்களுக்கு மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் முன்பாக பிரகாஷ் செய்ய கடவுமக்களாகி நம்மை திரித்ததற்கு ஆண்டு ஒரு வளமி அப்போசனோடு இணைத்திருப்பது ஒரு குத்து வழக்காக வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நற்கிரி இளைச்சிய மக்களாக காணப்பட வேண்டும் என்று காணப்படாதபடி கண்டு மற்றொரு முகத்தை சொலித்துக் கொண்டு போகின்றதால் காணப்படாதபடி எல்லாருமே நற்கிரி இளைச்சியக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அது வெளிச்சமாக இருக்கின்றது அது வீட்டுக்குள் வருகிற யாம இருக்கும் அது என்று சொல்லுகிறேன் சொல்லுகின்றபடி நான் ஆயிரம் ஆயிரம் ஆதர மக்கள் வரப்புகிற காலமாக இருக்கின்றது அதனால் இந்த வீட்டுக்குள் இருக்கிற குத்துகளை வெளிச்சம் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் நற்கிரிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உன்னிடத்தில் சொல்லிக் கொள்ளப்படுகிறது சொல்லும்பொழுது ஒன்பதாவது காலம் ஐந்தாவது இப்படி சொல்லுகிறார் ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது உலகத்தில் இருக்க உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று இயேசுநாதர் சொன்னார் இப்போது யோசுநாதர் உலகத்தில் இல்லை அப்படி இப்ப உலகத்திற்கு யார் ஒழியம் தெரியுமா அவருடைய குத்து இந்த உலகத்தில் ஒளித்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் அதனால் அந்த ஆசிரியப்பு கூட அடுத்துள்ள ஒரு குத்து திருச்சபையாக இருக்கும் திருச்சபை பிள்ளைகளார் வெளிச்சம் கொடுக்கக்கூறுவதாக மாற வேண்டும் சாயங்காலம் தொடங்கி விடியிருக்காது மட்டும் இருட்டு நீங்கப்படும் இந்த உலகத்தை இருளென்று சொல்லுவேன் சொல்லும் அருணை இருளின் தேசத்தில் இருக்கிற மேல் வெளிச்சம் பெருகாசித்தது பிறப்பை பொறுத்து தீர்க்க தரிசனம் அப்படி சொல்லி இருக்கின்றது அந்த உலகத்தில் இருக்கும் வரையிலும் உலகத்திற்கு ஒழியாக இருக்கிறேன் வெளிச்சமாக இருக்கர்கள் இருக்கிறார்கள் பாடல் பாடி இரங்களுக்கு ஆராதனை செய்கிற மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் வெளிச்சமில்லை விதத்தில் விடுதலை பெற்றோர்கள் மாத்திரம் தான் வெளிச்சம் எடுக்க முடியுமே தவிர இன்னொருக்கு இருக்கிற யாரும் வெளிச்சத்தை கொடுத்துக் கொண்டிருக்க முடியாது ஆகியால் ஒரு தலைமை அப்போசில் எழுப்பி அவரை வெளிச்சமாக மாற்றி அவர்களோடு சேர்ந்த மக்கள் யாரும் வெளிச்சமாக இந்த உலகத்தில் ஒளி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருச்சி இருக்கின்றபடினால் நாம் நற்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் பழகுகின்ற புகுந்த பணி செய்கின்ற எல்லா இடத்திலும் இருக்கிற மக்களுமே பார்த்து இவர்கள் வெளிச்சத்தின் பதில் என்று செல்லும்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் திருளம் பனிரெண்டாவது என்று சொல்லும் பொழுது எட்டாம் பனிரெண்டாவது ஒளியாக இருக்கிறேன் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறன் இருளிலே நடவல் ஜீவியடைப்பான் என்னை பின்பற்றுகிறன் இருளிலே நடவாமல் பாவத்திற்குள் நடவமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் பரிசுத்தமான வாழ்க்கை அடைந்திருப்பான் என்று இறைவனாக ஏசி நிறுத்தி சொன்னார் மக்களை பாவத்திலும் விடுதலையாக்கறிம் எந்த மத வழிபாடு மனுஷனை கருமத்திலிருந்து விடுதலையாக்கப்போவதில்லை வழியாக மாறுகின்றார் அதிகாரத்தை கொடுத்து என்ன அனுப்ப நான் உங்களை அனுப்புகிறேன் நீங்கள் எவருடைய பாவனை மன்னிக்கிறீர்களோ மன்னிக்கப்படும் எவருடைய பாவளி மன்னியாதிருக்கீர்களோ அவைகளவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் அதிகாரத்தை கொடுத்து மிதமாக திருச்சிரியில் தலைமையை தலைமை எழுப்பி கடைசி நாட்களிலே தபைக்குறுகின்ற மக்கள் ஒளிச்சு மாறும்பிகிற்கின்றனால் மற்ற சபையார்கள் அவர்கள் ஒழுக்கமாக இருக்கிறார்கள் நான் தூய்மையாக இருக்கிறார்கள் அது எப்படி ஆக முடியும் என்று சொல்லி யாரும் ஆச்சரியப்படும் நாட்களை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிற காரணம் என்று தெரியுமா நான் இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இல்லையே நடவல் அடைந்திருப்பார் இந்த குத்துவிளக்கு அந்த பண்டிகையிலே வைத்து ஏற்றப்படும் பொழுது வீட்டுக்கு வருகிற யாவருக்கும் எழுத்தம் கொண்டிருக்கின்ற வீட்டுக்கு வருகின்ற மக்களில் யாரும் எழுத்தத்தின் பணிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார் எவ்வளவு பெரிய கொடிய பாமிகளாக இருந்தாலும் இயழைந்த பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யும் பொழுது தூய்மையானவர்களாக எழுச்சத்தின் பலிகளாக மாறி இது குத்து விளக்காக இருக்கிறது அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்பதை வருவார்கள் எடுத்து வரப்புகின்றது சொல்லும் போது இப்படி சொல்லவில்லை ஐந்தாம் அதி வாரம் யோவானை குறித்து முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இயேசுநாதை வாசிக்கலாம் அவன் இருந்து வர வாசிக்கிற விளக்காக இருந்தான் நீங்களும் சிலகால் அவருடைய வெளிச்சத்திலே கழிவூறும் மனதாக இருந்தது அப்பறம் வெளிச்சம் அணைந்து போய்விட்டது குத்து வழக்கு எதுவரைக்கும் இருக்கணும் தெரியுமா சாயங்காலம் தொடங்கி முடிய வரைக்கும் பொழுது முடியும் வழக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அகினால் நிலைத்து வைக்கிற ஊழியம் என்று கொலிபோனடியாக எழுதியிருக்கின்றார்கள் நிலைத்து வைக்கிற ஊழியத்தில் குத்து வழக்குகளாக நாம் எப்படிப்பட்ட கிரீமுடைய வெளிச்சத்துக்குலாம் எவாசி எழுந்தி பிரகாசியம் ஓடி வந்தது கருத்துடைய மகிழ்ச்சியின் மேல் உதித்தது இதோ இருள் பூமியில் காரிறு ஜனங்களையும் மூடும் ஆனால் உண்மையில் கருத்து விதிப்பார் அவருடைய மகிழ்ச்சி உண்மையில் காணப்படும் வெளிச்சத்தனத்துக்கு ஜாதிகளும் ஒழிக்கிற ஒரு இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் கூட்டம் சபையை தேடி வரப்போர் இந்த ஆண்டு சொல்லியிருக்கின்றார் கட்டணத்தை தேடி அல்ல இங்கு வெளிப்படுகின்ற வெளிச்சத்தை தேடி மக்கள் வரப்படுகின்றனர் பெரிய வெளிச்சத்தை கண்டவர்கள் என்று சொல்லி போல இந்த திருச்செறிய கருத்து வெளிச்சம் கொடுக்கும்படியாக குத்து வழக்காக உருவாக்கி இருக்கின்றபடியினால் நம்மவர்கள் நற்கிழி உரைச்சியில் வெளிச்சத்தின் பணிகளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளாட்டப்படுகின்ற வெளிஞ்சி பிரகாசி ஒரு வெளிவந்தது கருத்தினுடைய மகிழ்வு மேல் உதித்தது இரு ஒன்று அளவுக்கு மனிதர்கள் பாதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அரசியல் சட்டங்களும் நீதிமன்றங்களும் பாவம் செய்வதற்குரிய சட்டங்களை ஏற்றிக்கொண்டு வருகின்றது அகினால் இருள் உலகத்தை மூடப் போகின்றது காரில் உள் ஜனங்களை மூடப் போகின்றது உன் வெளிச்சரத்துக்கு ஜானிகளும் ஒளிநடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் அருமையான தேவ ஜாலமே அன்று குத்துவிளை ஆண்டு உண்டாக்கி வைப்பது எதற்கு தெரியுமா இந்த கடைசி நாட்களில் இப்பொழுது சபை இழந்து வேண்டும் என்பதற்காக தேர்தல் அப்படி செய்திருக்கிறார் என்று பரசுத்தாண்டியர் விளக்கம் என்றபடினால் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்தி உள்ள கடமைப்பட்டதாக இருக்கிறார் ஆகியாவது ஒன்றாம் காலம் பதினாறாவது வசனத்தை பொழுது உலகத்தில் உண்டு கொண்டு வந்த நேரத்தில் சுடர்களை அன்று உண்டாக்கினார் என்று இறவையாள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களை உண்டாக்கினார் அவைகள் பூமி மேல் பிரகாசித்தல் என்று சொல்லுவதை சொல்லுகின்றன எல்லாம் உலகத்திற்கு போய் இரவு ஆளுகை செய்யவில்லை சூரியனுக்கு ஒளிபெற்ற சந்தர்ம நட்சத்திரங்கள் இரவி ஆளுகை செய்வது போல இந்த மரண உலகத்தை ஆளுகை செய்வதற்காக திருச்சபை ஒரு தலைமையை உருவாக்கி இருக்கிற சந்தர்மை போல வெளிச்சம் கொடுப்பதற்காக ஒரு தலைமை உருவாக்கி அதிகாரத்தை ஒண்ணு அதில் வாசிப்போம் அங்கே ஒரு பெரிய அடையாள காணப்பட்டது ஒரு ஸ்ரீ சூரியன் அணிந்திருந்தால் பாதத்தின்களை சந்தரணம் பனிரண்டு கீடங்களும் இருந்தது என்று சொல்லி அந்த அணிந்திருந்தாலும் கிறிஸ்துவை பறித்திருந்தாலும் பாதத்தின்களை சந்தரமிருந்து எழுதியிருக்கிறது அதை மற்றவர்கள் விசுவாசம் என்று எழுதுகின்றார்கள் அது மனுஷனை குறிப்பிடுகிறது அத்திருத்தினுடைய தலைமையை குறிப்பிடுகிறது கடைசி கால சபை குறித்த வெளிப்படுத்தலாக இருக்கின்றது வேவான் காலத்திலும் சபை கொடுத்துள்ளதும் இல்லை அவருடைய காலத்திலும் சபை எழுந்துவிட்டது இது கடவுள் சி சம்பவம் எழுதியிருக்கின்றார் அதனால பாதத்தின பனிரெண்டு நட்சத்திரங்களில் இருந்தது போல இந்த சந்தனும் நட்சத்திரங்களும் இரவை ஆளுகை செய்தது போல அந்த ஆசிரிப்பு கூட குத்துகளுக்கானது அந்த தண்டும் கிளைகளும் சேர்ந்து சாயங்காலம் தொடங்கி விடியறு காலம் வரைக்கும் இரவை வெளிச்சமாக மாற்றுவதற்காக இறைவன் எப்படி செய்திருக்கிறான் என்று பரிசுத்தன் சொல்லுகின்றபடி நாள் சவிகளை சேர்த்திருப்பது கம்மி தோட்டப்பதற்காக வெளிச்சம் எடுப்பதற்காக வெளிச்சமாக இருக்கிறாக்கம் நடந்து வருவார்கள் இன்னைக்கு மைய பொங்கல் போறவர்கள் எல்லாம் குறிக்கப்பட்ட தோறவர்களை பார்க்கல போவாங்க அதுக்கப்புறம் நடந்த பத்து இருக்கிறார் கோயம்புத்தூர் பஸ் பாதலட்சி விட்டுறாங்க சொந்தக்காரன் செருப்பெல்லாம் கொடுத்துறாங்க நடந்தே போகிறார்கள் அடுத்து என்ன நடக்கூடிய இந்த தேவாலய திருச்சுவை நோக்கி ராஜாக்களும் அதிகாரிகளும் நடந்து வர போகிறார்கள் கோயம்புத்தூர் பசியாக இருந்தோம் எல்லாரும் பாதரட்சி எல்லாம் கலத்தி போட்டு கலத்தி நாங்க ரெண்டு பேரும் பாதரட்சி போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் இருந்தவர்கள் எங்களை கண்டறந்து வைப்பாங்க கருத்து சோட்டை வெள்ள சோட்டை மறுச்சு மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு அடிக்கடி கொஞ்சம் போட்டு போட்டு போய் பழியில பஸ் ஒரு வெள்ளச்சொட்ட காரம் வந்து பஸ்ஸை எடுத்துட்டாங்க செருப்பு போட்டு மேலே உட்கார்ந்துருக்க அதான் பஸ் போச்சுன்னா தாங்க முடியாது முட்டா பசங்க பஸ் மிஷின் தெரியுமா அவனுடையானும்பவன் நடந்து செல்கின்றான்திரி கடவுள் என்று கும்பிடுகின்ற வரைக்கும் செருப்பில் நடந்து அவர் கட்டுப்போடு சொல்லுகின்றன வருஷத்திலிருந்து ஜாதிகளும் ஒளிநடத்தில் ராஜாக்களும் நடந்து வருவார்கள் வெளிச்சுக்காக இருக்கிற வெளிச்சம் ஒளியாக இருக்கிறேன் இருளியை நடவல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஏசு சொல்லி இருக்கின்றது போல இந்த ஏசுநாதனை பின்பற்றுகின்ற மக்கள் வெளிச்சமாக மாற வேண்டும் சொல்லி வேண்டும் சொல்லுகின்றன வெளிச்சல் தருத்து வந்தால் மாற்றிருந்தால் வெளிச்சமாக மாற இருட்டு இருக்கிறவர்கள் யாரும் பெரிய காரி உளே மாறிவார்கள் அதாவது இருள் காரிறூள் உலகத்தையும் இருள் உலகத்தையும் காரிறூர் ஜனங்களையும் மூடுகின்றது கற்பொழு வெளிச்சத்தரத்தில் இத்தாதிகள் கலந்து வருவாள் என்று வேதம் சொல்லி இருக்கின்றபடி புரியமான தேவச்சனமே இந்த ஏகத்துள்ள மக்கள் தேவனால் முன்புரிக்கப்பட்ட மக்களை வெளிச்சமாக மாற வேண்டும் என்பதற்காக புதுச்செமையை கொற்பளக்காக வெளிச்சமாக மாற்றியிருக்கிறார் என்பது அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று உலகத்தில் சொல்லிக் கொள்ளாட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஆண்டு இருந்தால் செலுத்த வாசிக்கின்ற அந்த குத்துவிளக்கு ஊற்றப்படக்கூடிய உள்ளிடத்தில் தெளிவான ஒலிமை எண்ணெயை கொண்டு வரும்படி இஸ்ரோல் மக்கள் கட்டையடுவாயாக என்று சொல்லி ஒலிவக்காய் இடித்து அதை புளிந்து எண்ணெயாகி சுத்தமான எண்ணெயாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றது जीवन उद्धन अब मिंद शरीरमेल अड़ते मे पिंद रहा कसंगीव अमक प्रकाशिक आरिया கட்சுமா செக் ஆலையில போட்டுலைய கரும்பை போட்டு ஆட்டு கொண்டு செக்காக இருக்கு நாங்கள் இஸ்ரேலுக்கு சென்றிருந்த பொழுது கட்சமனைக்கு எரிய மலையினுடைய அடிகாரத்தில் ஒரு தோட்டமாக இருக்கின்றது செக்குகளை விவசாயத்தில் கரும்பை சாகுபடி செய்து ஆலயிருக்கிறார்கள் அந்த செக்குகள் எல்லாம் அங்கே சரிந்து கிடக்கின்றது அங்கே அங்கே ஒருவர் விளக்கம் கொடுத்தார் இன்று கத்துமர்த்தம் அதனால் இயேசுநாதனுடைய ரத்தம் எல்லாம் அங்கே சிந்தப்பட்டது என்று சொல்லி ரத்தத்தில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தேழு வசனத்தை ஆறாம் அதிகாரம் அப்போது அவரோடு கட்டுமனை நடத்திற்கு வந்து நோக்கி நாங்கள் அங்கே போய் ஜபு முதல்ல நீங்கள் இங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி கஸ்தமலை தோட்டமாக இருந்தது அங்கே அடிக்கடி சீனாவில் போய் அழைப்பார்கின்ற இடமாக இருந்தது பாடுகள் அவலமாக சர்வனோகத்தின் பாவத்தில் சுமந்து தீர்க்க வேண்டிய நேரம் வந்ததுடனே அதற்கான திராவிடத்தில் அன்றாடமணியில் கஸ்தமலைக்கு பேசரி ஆக்கோயவானை மாற்றம் கொண்டு போய் மற்றவர்கள் யாரும் தூரத்தில் இருந்தார்கள் அந்த அழகை உட்கார வைத்து கல்லறி தூரத்துக்கு அப்பறவாக தோட்டத்துக்கு போய் முகந்த அவர்களை சேர்ந்த போதே அவர் அவளை நோக்கி நீங்கள் சோதனை என்று சொல்லி அவளை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படித்து உனக்கு சித்தமானும் ஆயத்தின்படி அல்லத்தின்படியே ஆகடவது என்று ஜபம் அணினார் அப்போது வாரத்திலிருந்து ஒரு சூதன் அவரை பலப்படுத்தினார் அவர் மிகவும் வியாகலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜபம் அவருடைய வேறு ரத்தத்தினால் பெருங்குழிகளாய் தரையிலே விழுந்தது அவர் மிகவும் வியாகலப்பட்டு அதிக ஊக்கத்தோடய ஜபம் அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று எழுதியிருக்கின்ற கசைக்குரியது அந்த வேதனை அதிகமாக ஆனவுடனே நேர்வு எல்லாம் ரத்தமாக மாறி தரையில் விழுந்து கொண்டே இருந்ததாம் ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லுகின்றார் மறித்திருக்க வேண்டிய ரத்தமும் இருந்தால் அப்படி ஆகிவிடக் கூடாது திட்டமாக இருந்தபடினால் ஒரு தேவ தூதன் போய் அவரை பலப்படுத்தினான் என்று சொல்லுவேற்றமான தேவ தானமே இடித்து புலிந்த சுத்தமான ஒளிவ எண்ணெய் என்ற விளக்கில் ஈட்டப்பட வேண்டும் மூலமாக எடுக்கப்பட்டவர்கள் கடந்து போய் அந்த நமக்குள்ளே கடந்து நான் வந்திருக்கிறேன் விளக்காக எரிந்து கொண்டிருக்கின்றது இந்த வெளிச்சம் அணைந்து விதாதபடிக்கு எப்போதும் எண்ணெய் உள்ளதாக நம்ம காத்துக் கொள்வதும் இதில் வெளிச்சம் கொடுப்பதற்காக எப்பொழுதும் கவனமாக இருப்பதும் நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கின்றபடியால் நற்கழிகளை செய்யும்படியாகும் வெளிச்சமாகற அவர் மூலமாக நற்கை செய்து உலக மக்களால் வெளிச்சத்துக்குள்ள வருவதற்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்ற உணர்வுகள் எல்லா உலகத்திலும் வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற புதிய மாணவியை நம்முடைய உணர்வுகளாக உலக நன்மைகளுக்காக அழிந்து போகின்ற உலக உலக உல்லாசத்திற்காக ஆடம்பரத்திற்காக அனைத்து அனைத்தியமான பாவ சந்தோஷத்திற்கு மேலாக மனதை செலுத்திக் கொண்டிருக்காதபடிக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டுமே நமது மூலமாக சிலராக இருந்த வெளிச்சத்துள் கடந்து வர வேண்டுமே ஏதான் எரிந்து மறுதாசுக்கிற வழக்காக இருந்தால் நீங்கள் சில காலமுடைய வெளிச்சத்திலே கழிவுற மனதாக இருந்த சொல்லி இருக்கின்றது நாமோ இயேசுநாதர் வெளிச்சம் எடுக்க வேண்டும் அல்லவா எங்கள் உணர்வோடு நம்முடைய ஆமைக்குரிய வாழ்க்கைகளை புதுப்பித்துக் கொண்டு நம்மை காணுகின்றவர்கள் ஈரில் இருந்து இந்த வெளிச்சத்தில் கலந்து நாங்களும் உங்களோடு கூட கடந்து வெளிச்ச திரும்பிகளாக மாற வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த விருப்பத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று திருமணம் பெற்று செற்கது போல அப்படி நேரமே இல்லாமல் ரத்தத்தின் பெரும்பொழிகளாக மாறிவிட்டது என்று சொல்ல வேண்டாம் பாவத்தை குறித்து அவ்வளவு பெரிய மனம் கசப்பு எல்லாருடைய பாவத்தை அவர் ஏற்று பாவியாக வேண்டிய சூழலு வந்தபடினால் விண்ணப்ப மோசமான ஒரு காரியமாக இருக்கின்றால் பிரியமானவர்களே நம்மவர்களும் பாவத்தை காணும் பொழுது இவ்விதமான உணர்வுடையே நேசுநாதனுடைய பிள்ளை நேசுநாதர் ரத்தம் சிந்தியில் மீட்டெடுத்திருக்கின்றார் பெருந்து அடைந்தால் சாட்சியாக இருக்க வேண்டுமே என்கிற உணர்வுடைய மாத்திரம் நான் பாவத்தின் விடுதலையாக்கப்பட முடியும் இல்லை என்றால் உலகத்தை காரிறுள் மூடப்போகின்றது உலகத்தை இருள் ஜனங்களை காரிறுள் மூடப்போகிறது யாருமே அந்த இருந்தவர்களை அவர்களை விடுதலையாக்குவதற்காக வெளிச்சமாக கற்று உருவாக்கி இருக்கின்றனர் குத்துவிளக்கு இடித்து புளிந்த ஒளிவ எண்ணெய் சுத்தமான ஒலி எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும் என்று தேவாலியான சொல்கிறார் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று பேரில் அவசரங்களை வாசிப்போம் எட்டாம் அதிகாரம் நீ ஆர்வனோடு என்னவென்றால் விளக்குகளை ஏற்றும் ஏழு விளக்குகளும் விளக்கு தண்டுக்கு தன்றுக்கு ஒழுக்காக நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ விளக்குகளை ஏற்றும் போது ஏழு விளக்குகளும் விளக்கு தண்டுக்கு எரிய வேண்டும் என்று சொல்கின்றார் கருத்தூர் மூசையை கட்டித்த பிரகாரம் ஆர்வம் செய்து விளக்கு தந்தைக்கு நேரே ஒழுங்காக இந்த விளக்குகளை ஏற்றி நான் குத்து விளக்கிலே அகல்கள் இருந்தது இந்த அகல்கள் வெளியே தான் இருக்கும் வெளியே தான் இருந்து கொண்டிருக்கும் அகல்கள் தெரியுமா அது இந்த தண்டுக்கு நேராக இருக்க வேண்டுமா அது வளையந்து தண்டுக்கு நேராக மத்தியிலே தண்டிருக்கின்றது அந்த தண்டுக்கு நேராகவே ஏழு அகல்களுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று புதிய கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அகையினாலே சதவீத எல்லாரும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கி இருக்க வேண்டும் என்று அவருடைய அவர்களுக்கு விருப்பமாக நம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் அவர்களைப் போல நாம வெளிச்ச முடிவுகளாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதமாக படிப்பீர்கள் என்பதை இவ்வளவு சொல்லிக் கொள்ள ஆசைப்படும் மற்ற சபையெல்லாம் அப்படி கிடையாது படியெடுத்ததெல்லாம் தண்டலுக்காரன்னு சொன்னவுடனே கொஞ்சம் பைபிள் தெரிந்த உடனே அவரே பெருசெல்லாரு கொஞ்ச கார்கள் கூட்டிக் கொண்டு வந்து அவர் உருவாக்கியுள்ளார் பல்லாயிரக்கணக்கான கூட்டங்களில் பெருகிவிட்டது புத்தகளுக்கு அப்படி இருக்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார் தண்டுக்கு நேராக தான் எரிய வேண்டும் தன்னுடைய சுயவிருத்தின்படி வெளியே எரிந்து மக்களுக்கு காட்சி கொடுத்து விடக்கூடாது எல்லாம் சேர்ந்து ஒரே சபையாக சபையினுடைய ஆள்கைக்குட்பட்டு செயல்பட வேண்டும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று ஆவியான சொல்லுகிறார் எல்லாருக்கும் கருதிகள் வெளிப்படுத்திகள் தீர்க்க தற்போது கூடாத காரியம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் இது எதை காட்டுகிறது தெரியுமா ஒரு தத்தினமான காட்சிகளையும் காட்டி மக்களை இடரத்திலிருந்து பயன்படுத்திவிட முடியும் அப்படி இல்லாதபடிக்கு எல்லா வழக்குகளும் தந்துக்கு நேராக இருக்கின்றது போல அந்த அங்கேதான் எழுதிய வேண்டும் அப்படித்தான் வெளிச்சு ஒன்றாக ஒரே வெளிச்சமாக இருக்க வேண்டும் என தவிர தனித்தனியாக இயங்கக்கூடாது என்று ஆவியானவர் சொல்லிக் கொள்ளாக்கப்படும் நீங்கள் தப்பிதமான விளக்கம் கொடுத்து அந்த ஆத்திமா தப்பிதமாக போயிட வேண்டும் என்பது உங்களை உயிர்படுத்தல் தான் அல்லது அர்த்தம் கொண்டுகின்றவர்கள் இல்லாதது போனால் நிச்சயமாக சொல்லாத இருப்பது நல்லது என்று சொல்லி இருக்கின்றது மனுஷனிடத்தில் ஆலோசனை பெற்று அநேகப்படுத்த செய்கின்ற சபையில சாட்சி கொடுப்பதற்கு முன்னே கிடைத்த தரிசனங்களுக்கெல்லாம் விளக்கத்தைப் பற்றிதான் சாட்சிகள் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கின்றது தங்களுக்கு பெயர் உண்டாக வேண்டும் என்பதற்காக மதிப்பு வேண்டும் என்பதற்காக பின்பற்றி தங்களை பெரியவர்களாக எண்ண வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு கிடைக்கின்ற வெளிப்படுத்தல்களை அவர்களிடத்திலே தனியாக போய் சொல்லுவதும் அவர்களை எடரவைப்பதுமான காரியம் நடக்கின்றது அப்படி இருக்கக்கூடாது என்று எங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் குத்து வழக்கிலே இருக்கின்ற அகல்கள் அந்த தண்டுக்கு நேராகவே இருந்து கொள்ள ஏழு அகல்களும் தண்டுக்கு நேராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் இது ஆசிரிப்பு கூடாரத்தில் தேவன் உண்டாக்கின குத்துவிளக்கு அந்த குத்து வழக்காக முழுவீமாக வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்றவர தனித்தனியாக எழுத கூடாது என்பதற்காக தேவன் எப்படி ஒழுங்கு செய்தார் ஆறு மோசையினுடைய கட்டளையின்படி அப்படி ஏழு அகைகளையும் தந்துக்கிணராக ஏற்றி வைத்து குத்துவிளக்கு ஏற்றினான் என்று சொல்கின்றது தொடங்கி விடியொர்கால வரைக்கும் இந்த குத்துகளத்தில் இருக்கிற அகையில் அணைந்து போனால் அந்த குத்துவிளக்கு போய் அதை அந்த அகையில் தன்னாலே கொளுத்திக் கொள்ள முடியாது என்பது நமக்கு நன்றாக தெரியும் அதற்கு ஆசாரியர்கள் தேவையாக இருக்கின்றபடி நாள் அப்படி நாம் அணைந்து புகாமல் இருப்பதற்காக நம்முடைய வெளிச்சத்தினாரி செய்தி எடறிப் போகாமல் இருப்பதற்காக நாம் மிகவும் கவனமாக சேர்ந்து ஒன்றாக ஆலோசனை படி செயல்பட்டு நம்மையும் நம்முடைய வார்த்தைகளை கேட்பவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுறார் என்பதை உண்மத்தில் சொல்லிக் கொள்ளாசைப்படுகின்றோம் யாத்திராம இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வருஷம் செய்யலாம் அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும்பொணினால் செய்யப்படுவதாக என்று சொல்லி குத்து ஒரு கத்திரி தேவையா ஒரு சாம்பல் பாத்திரம் தேவை என்று சொல்லி கத்திரி எதுக்கு தெரியுமா குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும்போது கரும்பு தெரிய வரும் வீட்டில் விளக்கு கொடுக்கிற அந்த காலத்தில் எதுக்கு தெரியுப்பும் பார்த்திருக்க மாட்டாங்க பார்த்திருந்தாலும் பயன்படுத்துவதில்லை நாங்கள் சில வயதிலே வீடுகளில் குத்து விளக்கு கை விளக்கு வைத்திருக்கிறத பார்த்திருக்கிறோம் இருக்கும் தீ எரிந்து நாங்கள் கருந்திரி எறிக்கொண்டு பெரியவங்களை தட்டி விட்டுட்டு விளக்க தீண்டி வைப்பாங்க அதுபோல ஆசிரிப்பு கூட குத்து விளக்கு கருங்கிடி ஏறும் அந்த கருந்திடியை கட்டணி எடுப்பதற்கு ஒரு கட்டணி தேவை அந்த சாம்பல் கிழ விழுந்து பாதுகாத்து கொண்டு கொட்டதற்கு ஒரு பாத்திரம் தேவை என்று சிறு நேரத்தில் எழுதியிருக்கிற அதனால கருந்திரிகள் உண்டாகும் பொழுது அதை கத்தரித்து எடுப்பதற்கு ஒரு பாத்திரம் அதிகாரி முறையாமலும் நியாயத்தையும் உண்மையாக வெளிப்படுத்துவார் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று மங்கி கிரியை அணையாமலும் நியாயத்தை வெளிப்படுத்துவார்களே அப்படினா தெரியும் ஆரம்பித்தோம் அந்த மங்கி ஏறி தெரியுமா கருந்தரி அறிவிட்டபடினாலே மங்கி எறிகின்றது அந்த கருந்தரியை கத்திரித்து ஒரு கத்தரியும் அந்த சாம்பலை வெளியே கொண்டு கொட்டுவதற்கு ஒரு சாம்பல் பாத்திரமும் பொன்னியினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதன் திலகம் அதெல்லாமே மகிழினால் உண்டாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அது திட்டத்தின்படி உண்டாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் ஆகினால் தான் அறிக்கை தெரியுமா அபிஷேகம் பெற்றவர்கள் ஜெயிக்க முடியவில்லை வேலவாசிக்க முடியவில்லை சாட்சி கொடுக்க மனம் இல்லை எதற்காக தெரியுமா கருந்துரி ஏறி விட்டது உளிச்சம் வாங்கிவிட்டது அந்த கருந்திரியை தாங்களாகவே மாற்றிக்கொள்ள முடியாது இல்லாத ஆளுநர் ஜெயம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள் கருந்துரி மாற்றப்படும் போதுதான் பிரகாசமான வெளிச்சம் கொடுக்க முடியும் அந்த வெளிச்சம் கொடுக்கிற மக்கள் மூலம் ஒன்னாவது செங்கிலம் மரியன் சுவாமி இருக்கின்றவர்களே அவர் இவ்வளவு பெரிய அற்புதம் நடப்பித்திருந்தாலும் பிரசதம் பண்ணியிருந்தாலும் மக்கள் பாவத்தை விட்டு வரமாட்டார் என்று தெரிந்து வேண்டமாக ஒன்னாவது அதிகாரம் உமது சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியலை தாங்குபடி செய்யும் அப்பொழுது பாதக இருக்கும்போது வழிகளை உபதேசிட்டு பாவி நிறுவனத்தில் மனம் திரும்புவார்கள் பாதிகளுக்கு பாதிகள் பிரசதம் பண்ணுகின்ற கூட்டங்கள் பெருகி போயிட்டது அவர் ஒரு ஊழியர் போய் யார் இடத்தில் இப்படிப்பட்ட பாதை போராட்டம் இருக்கிற அவருக்கு தம்பி என்ன மாதிரி தான் நான் கண்டித்து போயிடுவார் அவரால் முடியாது பாதிகள் உலகத்தை தேவனுக்கு அறிவித்துக் கொள்கிறார் சரிசியும் இளவரசமான ஆரியனுக்குள்ளே புதுப்பியும் அப்பொழுது பாமக இருக்கக்கூடிய வழிகளை போதித்தேன் பாதிகள் மடத்தில் மனம் திரும்புவார்கள் ஆகினால் பிரியமான தேவஜனமே நமது மூலமாக மனம் திரும்பி தேவரிடத்தில் வர தாக மாற வேண்டும் வெற்றி எடுப்பதற்காக ஒரு கத்திரியும் எழுதும் பொழுது கொடாடத்தில் பணி செய்யக்கூடிய குத்து வழக்கில் வரக்கூடிய சாம்பல் இருக்கின்றதே அந்த சாம்பல் ஆசாரியை கால் விதிப்பட்டு ஆசிரிப்பு கொராரம் முழுமையும் கரைபிடித்துவிடும் கருந்திரியை கண்டுபிடித்தவன் கலாங்க தாக்குதியாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார் மக்கள் மத்தியில் உருவாகின்ற பாவம் முதலால் யாரை தாக்குமான் தெரியுமா ஊழியர் தாக்குமா அந்த ஊழியர் தாக்குதல் உண்டானது முழு சபையும் கரை விட்டு போகும் என்று தெளிவேதன் சொல்லுகின்றபடி அப்படி நம்முடைய கருந்திரிகளை மாற்றுவதற்கான உறவுகளை கத்த செய்திருக்கின்றபடி நான் மிக கவனமாக நாமே நாமே பிரகாசித்துக் கொண்டு நாம் யாருக்கும் மேன்மையாக இருக்கும் என்று சில நாட்கள் வருகிற மக்களை விட மோசமானதாக ஆகிவிடுவோம் ஒதுங்கி போயிடுவார்கள் இவங்களை வீட்டிலையும் நடந்துவிட்டால் போய்விடுவார்கள் நம்ம வெளிச்சம் இல்லாததாக மாறி விடுகின்றோம் அதற்கு என்ன காரணம் தெரியுமா நம்மை நாமே பிரகாசித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற விருப்பம் இருக்கின்றபடி நான் அப்படி ஆகிவிடுகின்றது ஒழுங்கின தண்டுக்கு நேராக எரியும்போது ஆசாரியர்கள் இந்த கருந்திரிகளை எடுத்து விடுவதற்கு எப்போதுமே பிரகாசித்துக் கொண்டே இருப்பார்கள் விளக்கை அவர்கள் எண்ணெய் ஊற்றி கொண்டே இருப்பை குறைந்ததுலாம் எண்ணெய் ஊற்றுவாள் ஆசாரியர்கள் ஊழியர்கள் கைவிட்டு ஜபிப்பதனே ஆலின் அரையின்றது அந்த கருந்திரிகளை மாற்றி விட்டு ஜெயமண்ட் ஏதோ புத்துணர்ச்சி உண்டாகின்றதோ இது அந்த கருந்திரிகளை மாற்றி எண்ணெய் ஊற்றுகின்ற அனுபவமாக இருக்கின்றது அவருக்கு ஆசாரிகள் தேவை என்பதை அறிந்திருக்கிறபடினால் ஆவிக்குரிய அனுபவம் இப்படி குத்து இருக்கிற கண்டுகளைப் போல வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நம்முடைய கருந்தி ஏற்படுபதெல்லாம் ஆசாரிகளை மாற்றி நம்மை பிரகாசிக்க செய்வார்கள் என்று ஆவியானவர் சொல்லுகின்றபடி இந்த குத்து போல நாம் எல்லாரும் பிரகாசிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கின்றனர் யாத்திராகவும் இருபத்தி ஐந்தாம் ஒவ்வொரு கிளையிலே ஒப்பாக மூன்றுகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்து விளக்கின் இருக்க வேண்டும் விளக்கு தண்டிலோ வாதுமை குட்டைக்கு ஒப்பான நாலு வக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக அதிலிருந்து புறப்படும் இரண்டு கிளைகள் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகள் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகள் ஒரு பழமும் இருப்பதாக தண்டினும்படிய இருக்க வேண்டும் அவைகளில் பழங்களும் அவைகளில் கிளைகளும் இருப்பதாக அவையெல்லாம் தகதாய் அடுத்த பசு பொதினால் செய்யப்பட்ட ஒரே வேலையாக இருக்க வேண்டும் அதில் ஏழு அகங்களை செய்வாயாக அவருக்கு நேர்காள் எரியும்படி அவைகள் ஏற்றப்படக்கூடவது தேவாலயத்தில் செய்யப்பட்டிருந்தது என்று ஒவ்வொரு கிளையிலும் வாதுமை கொட்டைக்கு மூன்று முக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூ இருப்பதாக குத்துவிளக்கிலிருந்து புறப்படும் ஆறு களைகளும் அப்படியே இருக்க வேண்டும் விளக்குத்தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு நாலு முக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக அதிலிருந்து புறப்படும் ரெண்டு களைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு ரெண்டு களைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற ரெண்டு கடைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக விளக்குத்தண்டிலிருந்து புறப்படும் ஆறு களைகளும் அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அது அந்த விளக்குத்தண்டும் களைகளும் கனிகளால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது கனி இல்லாத அந்தகார கிரிகளை உடையவர்களாக இருந்து கடவுளுடைய வேலை செய்கின்ற சீக்கிரமாக அடைந்துள்ளார்கள் எல்லாமே இருவாக மாறப் இந்த வெளிச்சம் கொடுக்கக்கூடிய குத்துவழக்கானது அங்கே கனிகளும் பூக்களும் போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய மனிதர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் கலி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் கேளுகின்றபடினால் ஆண்டவர் கனி வேண்டி வரக்கூடிய காலமாக இருக்கின்றது நல்லவெளி கூடாத மரம் எல்லாம் வெட்டி அக்கிலே போடப்படும் நட்டு வைத்தவர்களும் வேறு விதமான கஷ்டி அக்கீதியிலே போட்டி விடுவார் பிள்ளைகளை ஒவ்வொருவரும் கனி உடையவராக பெருசபெண் தலைமையோடு கூட சேர்ந்து நாம் எல்லாரும் கனிவுள்ள ஜீவ உடையவராக காணப்பட்டு இந்த உலகத்திற்கு இறைவனை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்ல வேண்டார் ஐந்தாம் அதிகாரம் சாந்தடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை நாம் ஆவியின் கனி என்று சொல்லுகின்ற கனிக்குள்ளே ஒன்பது வகையான குணாந்த சூழல் இருக்குமா அறுபது சுவையுடைய உணவுகளை அரசு சுவையில் சிற்றூண்டி என்று சொல்லி செல்வார்கள் சில பழங்களுக்குள்ளே புளிப்பு கசப்பு உப்பு தோற்பு இனிப்பெல்லாம் இருக்கும் ஒன்பது வகையான குணாதிசயங்களும் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் மீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் தாந்தம் நிச்சயம் இப்படிப்பட்டவர்களுக்கு பெருமானம் ஒன்றும் இல்லை எழுதியிருக்கின்றவர்களால் அந்த கொப்பு வழக்குகளே இப்படிப்பட்ட பூக்களும் காய்களும் கனிகளும் உண்டாயிருக்க வேண்டும் ஆவியாளர்களில் எல்லாம் தங்கமயமாக பொன்னாலே மூடப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னா ஆவியாகவே ஆவியினாலே மூடப்பட்டிருக்க வேண்டும் மகிமினால் மூடப்பட்டிருக்க வேண்டும் ஆவி கூடிய கனிகளுக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அவை அவர் சொல்லுகின்றபடினால் மனுஷரு உங்கள் கண்டு பர்லகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சமரம் முன்பாக பிறகாசிக்க கடவுது என்று போல பழங்களும் இருக்க வேண்டும் அந்த வழக்கு தண்டிலே கிளைகளிலே என்ன ஊற்றப்பட வேண்டும் இடித்து சுத்தமான ஒலியில் என்ன ஊற்றப்பட வேண்டும் இந்த சபை எழுப்பியிருக்கின்றன இந்த சபையில் இணைந்திருக்கின்றது தெரியுமா பிறருக்கு வெளிச்சம் எடுப்பதற்காக ஆகியின் கனி உடைவதாக காணப்படும்படியாக நம்மை ஆண்டு மாற்றியிருக்கின்றபடியினால் நிமிடத்திலே எந்தெந்த காரியத்தில் குறைந்த ஆதியின் கனியிலே ஒன்பது குணாதிசயத்திலே எந்தெந்த குணாதிசயங்கள் குறைந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அவர்களை சரி கொண்டு இந்த குப்பை வழக்கிலே கொண்டிருக்கிற தண்டுகளாக காணப்பட வேண்டும் என்று ஆகிய அமைச்சர் கூறுவார் என்பதை இவரத்தில் சொல்லிக் கொள்ளப்படுகின்றோம் உள்ளாறு கோடி ஆடிவிட்டு ஒரு எல்லா மதத்தவருக்கும் கர்மத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று ஆசை உண்டாயிருக்கின்றது கர்மத்தினால் வருகின்ற கொடிய வேதனைகளை அனுபவித்து அனுபவித்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தலைவிதி என்றும் கர்மம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதை துளைப்பதற்கு இடமில்லாமல் அழிந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இங்கே நாடி ஓடி வர போறாள் என்று சொல்லி தேவாதியான ஜாதிகளும் ஒரு வெளிச்சரத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவாள் என்று எழுதியிருக்கின்றபடியால் தேவ ஜனங்கள் எல்லாவற்றிலும் கண்ணி உடையவர்களாக நற்கிரி இளைச்சிய கூடியவர்களாக நம்ம குற்றம் சாட்டு பொய்யான குற்றம் சாட்டாதபடிக்கு நாம் மிகவும் கவனம் வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் மாறியிருக்கிறது உருவாகின்றது கிளைகள் உருவாகின்றது அவைகள் பிரகாசத்து வெளிச்சம் கொடுக்கிறது என்று எழுதியிருக்கின்றபடி உருவாக்கி இருப்பது உலகத்தில் உருவாகக்கூடிய இரும்புகளை மாற்றி ஜனங்களை வெளிச்சத்தை இறைவனுடைய விருப்பத்தை உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு இதில் தேவனுடைய மனிதர்கள் இதுதான் தெய்வீகம் என்பதை ஜாதிகள் மத்தியிலே வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கி இருக்கின்றால் எல்லாரும் அந்த உணர்வோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் உயர்த்தவர்களும் தெரியுமா நம்ம சுத்தமாக்குவதற்காக கொஞ்ச காலம் பாட நுழைக்கிறவங்களை சீர்படுத்தி ஹலப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இருக்கின்றபடி பாடுகள் எதற்கு தெரியுமா நம்ம சீர்படுத்துவதற்காக சீர்கடான குணாதிசயம் சீர்கட்ட பிள்ளைகளே திரும்பங்கள் என்று சொல்லியிருக்கின்றது போல திரும்ப குணாதிசயங்கள் மாம்சத்திலே காணப்படுகின்றபடியால் அவளை சீர்திருத்துவதற்காக தான் பாடுகளையும் ஒருக்கங்களையும் வருத்தங்களையும் இடையூவர்களையும் கத்திரமாக வைத்திருக்கிற அநேக கோத்திர மொழி வழியாக எங்களுடைய ராஜ்ஜியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றபடி அவைகளெல்லாம் செய்து முன்தமாக குத்து உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ால் இறை மக்கள் மிக கவனமாக நமக்குள் வந்து இருக்கிற பரிசுத்தாவியானவர் அந்த இயேசுநாத ஜீவன் எப்படி நமக்குள் வந்தது அதற்கு இயேசுநாதன் எடுத்துக்கொண்ட பிரயாசம் என்ன என்பதை உணர்ந்து இந்த ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றது கொஞ்சம் வருத்தம் வந்த உடனே குடும்பத்தில் சமாதான குறைவந்த உடனே ஜிபத்தை குறைக்கிறோம் வேத மாசத்தை குறைக்கிறோம் வழிபாடுகளை குறைக்கிறோம் ஆண்டோரை பற்றி சொல்வதை குறைக்கின்றோம் சாப்பாடு என்ன ஒழுங்காக நடக்கும் அதனால அப்படி இல்லாதபடி தேவ ஜனத்தின் கவனமாக ஆவில்குரிய வாழ்க்கை என்று சொல்வது நம்மை நாமையே புரியப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல பிறரை புரியப்படுத்துவதற்காக அல்ல விரைவரை சந்தோஷப்படுத்துவதற்காக ஊர்காரமாக இந்த மாதிரி பிரிக்க முறிந்து விழுந்துகூட போய்விடக்கூடிய சூழலில் ஆகியவை அப்படி ஆகாத பிடிக்கு பிற மக்கள் மிக கவனமாக நாம் இந்த உலகத்தில் நம்முடைய வெளிச்சக்கரத்துக்கு தான் ஜாதிகள் வர வேண்டும் என்று சொல்லுகின்றது கருந்திரி மாநிலம் கிரியில் வெளியிறங்குமாகின்ற பொழுது அது கருந்திரியாக மாறி வெளிச்சத்தை அமைதியாக அணைந்து விடுகின்றது அதற்காக ஆசாரியர்கள் மிக கண்ணும் கருத்துமாக பேருடைய உபதேசத்துக்கு ஆலோசனை அடிக்கடி கொடுத்து அந்த கருங்குரியை மாத்திரம் வெட்டி எடுத்துவிட்டு மறுபடியும் தீண்டி வைத்து பிரகாச மிக அனுபவங்கள் மாத்திரம் இருக்கின்றது வேறு எங்கும் அது என்பதை அதனால் திருச்சரியை இறுதியாக பற்றிக் கொள்ளுமாக மூவலாறு குற்றவிளக்காக இருக்கிறோம் என்பதை அறிந்து குற்ற விளக்கின் பண்டுகளோடு கலைகள் இணைந்து இருப்பது போல அப்படி நாம் இணைந்து தலைமையோடு இணைந்து திருச்சரியாக சேர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் நமது மூலமாக ஏராளமான மக்கள் இருளில் இருந்து வளர்ச்சி வரப்புகின்றார்கள் நம்மிடத்தில் காணப்படுகிற குறைகளை மாற்றிக்கொண்டு நற்கிழி இளைச்சிய கூடியதலாக ஆவியின் கனினால் நிறைந்திருக்க கூடியதலாக நம்ம காடுகின்ற எல்லாருமே என்பதை பார்த்தோடனே இவர்கள் புனிதமானவர்கள் மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல அனுபவங்களை பெற்றுக் நம்முடைய வாழ்க்கையை சென்னையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கும் தேவையுடைய மனிதர்களை உலகம் அடிக்கிற நாம் காணுகின்றோம் சிவக்கு அடிக்கிறார்கள் தண்ணி அடிக்கிறார்கள் நம்மை போன்ற ஆட்களை காணும்போது தூரப்பட்டு விடுகிறார்கள் தண்ணி அடிக்கிற இடத்தை விட்டு மறைந்து விடுகின்றார் இவர்கள் மட்டும் இருக்கக்கூடாது என்று அப்படி சமயம் எல்லாருமே அப்படி மாற்றப்படும் நிச்சயமாக அந்த காய்களை விட்டு விளக்கி விடுவார்கள் நம்ம சில நாட்கள் பழகி சில நாட்கள் தங்கி இருக்கின்றவர்கள் கட்ட பல விட்டுவிட்டு நல்லவர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்படி அநேகர் மாற்றப்பட்டிருக்கிறார் இனி தரல இருந்து ஒரு கொத்தனார் அவர் பெரிய மேற்கறி அருள்ராஜ் சொந்தக்காரருக்கு அப்படி நான் கோயிலுக்கு வரலுக்கு என்ன கூட்டிட்டு போ நல்லவன் ஆயிட்டு நான் வரேன் சொல்லுவாராம் அருள்ராஜ் வந்து கேட்டார் ஐயா சித்தப்பா ஒரு கோயிலுக்கு வரணும் கிளறா தண்ணி அடிச்சுதான் சொல்றாரு எப்படியா வரட்ட நாள் எல்லாரும் பாவிதாமே அவர் தண்ணி அடிக்கிறது பெரியதும் கரையை சொல்றதும் கட்ட வார்த்தை தான் வரட்டும் அவர் வருவார் பாட்டு படிக்கிற அருகே உள்ள உட்கார்ந்து இருப்பார் இருக்க முடியாத கண்ணெல்லாம் கட்டிடும் வெளியே வராத படுத்து கொள்வார் எப்படி அண்டைக்கு போனது இருந்து மத்தியான சாப்பிட்டு போவார் சொல்லுவாரு அவரு இடத்துல அங்கு நான் குடிக்கலப்பா அதனால என்ன செய்ய ஒரு சின்ன வேலை தந்து கொஞ்ச நாளைக்கு அவசியம் வந்தது தங்கி எடுக்க வைத்து ஒரு மாத கட்டடம் இருந்தோம் அந்த ஒரு மாதம் புகை படிக்கவில்லை தண்ணி அடிக்கவில்லை அந்த நாட்களுக்குள்ளாக பால் வரைக்கும் சேர்ந்து சாதம் பெற்றுக் கொண்டே பிரியமோன தேவைக்கே நம்முடைய உலகத்தில் வெளிச்சமாக அந்த வைத்திருக்கிறார் வெளிச்சமாக மா ஒளியாக இருக்கிறேன்பு இருந்திருப்பான் என்று சொல்லுற மக்கள் எல்லாரும் பின்பற்றவில்லை வெளிச்சத்தை பின்பற்றவில்லை பெயரை பின்பற்றுகின்றார்கள் தவிர அந்த வெளிச்சத்தை பின்பற்றவில்லை அந்த வெளிச்சத்தை பின்பற்றியிருந்தால் அவர்கள் வெளிச்சமாக மாறியிருப்பார்கள் ஆகையால் அருமையானவர்களே நம்ம ஆண்டில் உருவாக்கி மன்றை சேர்த்திருப்பது வெளிச்சம் எடுப்பதற்காக வெளிச்சம் அனைந்து விவசாய ஒவ்வொரு ஆணிக்க அனுபவ இன்றைக்கு ஏன் இல்லை என்பது உடனே கண்டுபிடித்து அது ஏழு மலத்தில் சொல்லி கருந்து எடுக்குமாற்றிவிட்டு எண்ணெய் கரைந்திருக்குமானால் எண்ணெய் விற்றி விதமாக பிரயாசிக்க வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் பேரணி எலும்பு செய்து வைத்திருக்கிறார் இந்த உருதுக்கு மாறாக யாரும் என்ற குற்ற விளக்கு அதுதான் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விளக்காக இருக்கின்றது அதுதான் சாயங்காலம் விடியற்காவது வரைக்கும் சூரியன் உதிக்க இந்த வரைக்கும் இருக்கும் Hallelujah அற்புமாக கழக வளர்ச்சிநாதர் வரும்பொழுது இந்த உலகத்தில் ஒரு புனித ஞாபகி உலகத்தை ஆழ்வு செய்யும்படியான ஏற்பாடுகளை செய்யவிருக்கின்றது நான் அருமையான குட்டி விளக்க கடமை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த குறைவு கென்றாலும் சரி செய்து கொண்டு சத்துக்கு மற்றவர்கள் வர வேண்டும் நம்ம பழகின்றவர்கள் பணி செய்கின்றவர்கள் பேசுகின்றவர்கள் பதிவு செய்கிற எல்லாருமே இந்த மனுஷத்தை கண்டு பலம் வேண்டும் என்று எண்ணம் எண்ண முடிவுகளாக காணுங்கள் அவர்களோடு கூட தண்ணீப்பதும் அவங்களோட புகைப்பதும் மற்றவர்கள் அறிக்கை எடுத்து விடுங்கள் அதுச்சாட்சிகளாக இருக்கு அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்வதுண்டு இந்த கட்டடத்திற்கு மின்சார இணைப்புகள் தந்த பிறகு ஏதோ ஒரு காரியமாக மின்சார அதிகாரியை பார்க்க போயிருந்தா துறை பண்டிகை முனைவர் அவர் போய் பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு வெளிச்சமாயிட்டு மக்கள் ஏன் சொல்றாரு வெளிச்சமாயிட்டு இரு நிறைந்த இடம் பேய் நிறைந்த இடம் பாவ நிறைந்த வெளிச்சமாயிட்டால் சொல்லுகிறார்களான பிரியமான தேவை கனமை நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளியாக இருக்கு என்று இறைவராக பார்த்து சொல்லி இருக்கின்றார் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் அது வெளிச்சமாக மாற வேண்டும் இருக்கிற வெளிச்சமாக மாற வேண்டும் என்பதற்காக தான் உலகத்தில் கடந்து வந்தார் நான் உலகத்தில் இருக்கும் வரையில் இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன் சொன்னார் இப்பொழுது யார் ஒளியாக இருக்க வேண்டும் தெரியுமா நீங்கள் ஞானம் என்பதை நமக்கு படித்து கொடுத்தோம் அதனால் தோழர்கள் மிகவும் பயப்பெற்றுவர்கள் ஆக வெளிச்சமாக இருக்கும் அடங்கிட்டு இருக்கிறாங்க கட்ட வார்த்தை சண்டை போடுறது கோழி போடுறது எரிசல் போடுவது எல்லாமே பாவமாக இருக்கிறபடி நான் வெளிச்சம் என்று சொல்லுவது இருள் எல்லாம் காணப்படையே கூடாது நற்கிரிகளை கண்டுகத்தில் மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சமர் ஒன்றாக பிரகாசிய கடவுள் அருமிகாரிகள் எல்லாமே நற்கரிகளாக மாற்றப்பட ஆவியின் கதிராலும் நிறைந்தவர்களாக இந்த தண்டும் விளக்கு கைகளும் எல்லாமே பூக்களாலும் பழங்களாலும் நிறைந்திருந்தது போல ஒரு ஆதிக்கிற வாழ்க்கை அன்பு சந்தோஷம் சமாதானம் தேடிய பொறுமை யில் நற்குணம் விசுவாசம் நிச்சயம் அடக்கம் என்கிற இந்த ஒன்பது வகையான குடாச்சை பதித்து அப்படிப்பட்ட தூங்கியவர்களாக வாழ வேண்டும் அதுவே வெளிச்சம் என்று சொல்லி நமக்கு படிப்புவதற்கு வேறு எந்த வெளியிலும் எந்த தத்துவத்து மனுஷனை மாற்ற முடியாது இந்த வெளிச்சத்தை நாம் வெளியே காண்பிக்கும் பொழுது அருமையான தேவகாரமே பிரிச்சதை விதமாக நம் மதித்து நமக்கு அவர்கள இணைந்து ஐக்கிய பிதாவோடு அடி குமார் இருக்கிறது அதனால் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக வேண்டும் என்று நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது எங்களுக்கு அறிவிக்கிறோம் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் என்ன எழுதுகிறோம் என்று சொல்லியவான் சொன்னது போல அதெல்லாம் தப்புச்சு தேவான் அப்படித்தான் சொன்னார் அப்போ தப்பாக சொல்லவில்லை அவர் ஐக்கியமாக இருக்கிற நாமும் அதை சொல்லு அது சீக்கிரமாக உலகத்தார் காண போகின்றார்கள் நாம் இருக்கிறோம் என்பதை அறியப் போகின்றார்கள் அந்த காலம் வந்து உலகத்தை இருந்து கருத்தினுடைய மகிழ்ச்சியை ராஜாக்களும் நடந்து வருவார்கள் இப்படிப்பட்ட நல்ல கருதிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றான் உங்களுக்கு பிரகாசிக்கப்படும் இருந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் நீங்களும் சிலகால் வெளிச்சத்திலே கழிவுற மனதாயிருந்தீர்கள் வெளிச்சத்திலேயே பிரவேசிப்பதற்கு அநேகருக்கு அப்படிப்பட்ட மன உண்டாகி கொண்டே இருக்கின்றது ஆனால் நம்ம அனைவருடைய இடலான வார்த்தைகள் கிணிகளைக் கண்டு அநேகர் சேர்வடைகிறதையும் காலி கேளிப்படுகின்றோம் அப்படி ஆகாத படிக்கு எல்லாரும் ஞானத்தோடு விட அவளியிலும் சென்மையாக காத்துக்கொண்டு நாற்கரிகளை செய்வோம் கற்பிரா தேசம் சேர்ந்தது ஒரு பெரிய திரைவு கூட்டம் மக்களை ஆயப்படுத்த காலம் வந்துவிட்டபடி நான் தலைமையோட விட சேர்ந்து குத்து வழக்காக இருந்து வரவாசை வழக்காக செயல்படுவோம் கற்பதையும் ஆசீர்வதிப்பார்கள்